நற்றினிய நேயர்களுக்கு வணக்கம் நற்றினியின் தினமருத்துழியில் இன்று நான் உணவே மருந்து இந்த பகுதியிலே பெருங்காயத்தின் மருத்துவ குணங்கள் என்ன சொல்ல வந்திருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் இருந்தாலும் இதுலயே ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் பெருங்காயத்துல வந்து பித்தம் வாதம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி தரக்கூடிய தன்மை இந்த பெருங்காயத்துக்கு இருக்குங்க அது நரம்பு கோளாறுகள் மூளைக் கோளாறுகள் இது எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் மூளைய சுறுசுறுப்பாக்கி தரும் நிறைய பேர் வந்து பல்வழியால அவசியப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பெருங்காயத்தை எடுத்துட்டு ஒடிச்சட்டில போட்டு வதக்கி கட்டியா இருக்கலாம் துளாவும் இருக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அது எந்த இடத்துல பல்வழி இருக்குமோ அந்த இடத்துல வச்சா அந்த பல்வழி சரியாயிடும் ஒய்ல ஒரு வந்து பூச்சி இருக்கும் நாடாம் புழு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க தினசரி உணவுல இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கணும் கண்டிப்பா நம்மள விட்டு பூச்சி புழுகள் எல்லாம் ஓடியே போயிடும் அந்த ாலேரளவு ஆஸ்தமா பிரச்சனை சரியாகும் புரதம் சத்துங்க பெருங்காயத்துல அதிகமா புரதம் இருக்கும் இப்போ நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க மீன்ல எவ்வளவு புரதம் இருக்குமோ அந்த புரதம் நமக்கு அதிகமா பெருங்காய சேர்த்துக்கணும் நமக்கு வந்து எதிரையும் ஏராளமான மருத்துவ குணங்கள் தினசரி உணவுல சாம்பார் ரசம் இட்லி பொடி எது செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயத்து போட்டு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனா பெருங்காய சேர்த்துக்கோங்க சொல்லியிருக்கேன் ஆனா நிறைய சேர்த்து கூடாதுங்க இது ஒரு சின்ன குறிப்பு நிறைய சேர்த்துட்டீங்கன்னா பித்தம் அதிகமாகும் அதனால அளவோட சேர்த்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருங்க மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோபி வெங்கடேஷன்